நச்சினை நீர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் திட்டக்குடியிலிருந்து முக்கனி என்ன நீர்களே எல்லாரும் தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் எலந்தபுரம்னு ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலைக்கு அடியில யாருமே நடந்து போக மாட்டாங்க ஏன்னா அது ஒரு காடு பகுதி ஆனா அன்னைக்கு திடீர்னு தாத்தா அந்த மலைக்கு அடியில வந்து ஜபம் பண்றாருங்க ஊர் மக்கள் எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எல்லாரும் வராங்களாம் வந்த உடனே அந்த வயசான தாத்தா என்ன பண்றாரு ஒரு வார்த்தை சொல்றாராம் நீங்க நாளைக்கு காலையிலுள்ள சாயந்தரம் வரைக்கும் உங்க நிழல்ல இந்த பகுதியில நடக்கிறவங்க அவங்க உங்க நிழல் நிழல் இருக்கு இல்லைங்களா அந்த நிழல் கிட்ட அவங்களோட பொக்கிஷம் இருக்குது அதனால யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரா அந்த இடத்த விட்டு இத கேட்ட ஊர் மக்களுக்கு பாதி பேருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவரு பாட்டுக்கு நம்மளோட நிழல்ல போயிட்டு ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு பாதி பேருக்கு சந்தேகம் வேற வந்துருச்சு மீதி பேரெல்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கை இருந்தது சில பேருக்கு நம்பிக்கை இல்ல கேட்டு இருந்த ஒருத்தர் தண்டாயுதம் பெரிய வியாபாரிங்க நல்ல வியாபாரம் பண்ணக்கூடியவர் இவர் சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்துருச்சா அவருக்கு மட்டும் அடுத்த நாள் காலையில இவரு கிளம்புறாரு அந்த பாலைவனத்துக்கு அந்த ஊருக்கு அடியில உள்ள மழைக்கு அடியில உள்ள அந்த காட்டு பகுதியாரு நடந்து போயிட்டே இருக்கிறாரு அவருடைய நிழல் பக்கம் எல்லாம் வர இடத்துல ஃபுல்லா வெட்டுறாரு வெட்டறாரு அந்த இடத்துல காணும் இவர் சொன்னார் இல்லையா பொக்கிஷம் அந்த இடத்துல வெட்டாரு காணும் திரும்ப கொஞ்ச தூரம் போறாரு அவரோட இடது பக்கம் எந்த பக்கம் நிழல் வர்றதோ அந்த பக்கம் எல்லாம் இவரு வெட்டிட்டு இருக்காரு ஆனா பொக்கிஷம் கிடைக்கல வெட்டி வெட்டி வெட்டி சோந்துருச்சு சாயந்தரம் ஆகியும் அவருக்கு கிடைக்கல சாயந்தரம் ஆகியும் அவர் முயற்சி விடாம அவர் பாட்டுக்கு அவருடைய நிழல் வர இடத்துல எல்லாம் தேடிட்டே இருக்காரு அப்போ அந்த நேரத்துல வந்து ஒரு வயசான மகான் ஒருத்தர் வர்றாரு அவரு அந்த வழியில நடந்து வரும்போது இவரை பார்த்து கேக்குறாரு என்னப்பா ஏன் இவ்வளவு சோகமா இருக்க உன் கண்ணலா கலங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஐயா இல்லங்க ஐயா நேத்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாத்தா வந்தாரு அவரு வந்து இந்த மாதிரி எங்களோட நிழல் கிட்ட வந்து இருக்கிற இடத்துல ஒரு பொக்கிஷன் இருக்கான் அதெடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் காலையில இருந்து தேடிட்டே இருக்கேங்க ஐயா எனக்கு என்னோட பொக்கிஷன் எல்லா இடத்துலயும் வெட்டி பார்த்துட்டேன் அந்த பொக்கிஷன் எனக்கு கிடைக்கவே இல்ல அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நான் ரொம்ப அழுதுட்டேன் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு இத நம்பி நம்பி என்னோட ஒரு நாள் வியாபாரத்தை கூட நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா சொல்றாராம் உடனே அந்த மகன் வந்து சொல்றாராம் சரிப்பா இவ்வளவு நேரம் நீ சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்த உன்னோட நிழல் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரான் என்னோட காலுக்கு அடியில என்னோட நிழல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்ப உன் பொக்கிஷம் எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்கிறார் எங்கங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேக்குற உனக்குள்ளதாப்பா உன் பொக்கிஷமும் இருக்குது நீ தான் அந்த பொக்கிஷம் உன்கிட்டயே எல்லா விஷயமும் இருக்குது அதனால நீ அங்க எங்கயும் தேட வேண்டாம் அததான் அந்த பெரியவர் வந்து அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு சரியா அதுக்காக இங்கும் எங்கயும் தேடுறதுனால அது கிடைக்காது நீ உன்னுடைய முயற்சி உன்னுடைய சுயசிந்தனை இதெல்லாம் வச்சுதான் நீ முன்னேறி வரணும் அப்படிங்கறதா நேத்து அந்த தாத்தா உங்களுக்கு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே இவருக்கு வியாபாரிக்கு ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இது தெரியாம நான் இப்படி தேடிட்டு இருந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் ஆம்னேயர்களே நாமும் நமக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷம் நம்மிடமே இருக்கிறது அதனால் அந்த பொக்கிஷத்தை சரியாக பராமரித்து உபயோகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்